தலைப்பு நாற்பது பைரவர் வீரபத்திரர் வடக்கே பைரவர் இருப்பார் என்பது யாதெனில் நமது பாதத்தின் கண் உஷ்ணசக்தி விளங்குவதுதான் சிரசிலே வீரபத்திரர் ஆவது இச்சாசக்தி இதை தென் திசையில் வீரபத்திரர் இருப்பதாக சொல்லுவது